ஓம் நமோவிதாம்பிராயிபோ மஹோ நமோ குருபோலவரி பிரானோவ்வமூனாவது காரிக்கே தமஸ்வ கான்ூத்தௌடாமரா மீண்டும் வேதாந்தத்தினுடைய சித்தாந்தத்தை இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்திலிருந்து சொல்ல தொடங்கி இருக்கிறார் ஆஹா அஜாத்தம் அஜா ஒரு நாளும் பிரகிருத்தேர் அந்நியதா பாவோ ந கதஞ்சித் பவிஷதி பிரகிருதி ஒரு நாளும் மாறாது இந்த லௌகிகமாக உலக வாழ்க்கையிலேயே பிரகிருதி சுலபமாக மாறாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் நித்திய அஜனாக இருக்கக்கூடிய பிரம்மனுடைய ஸ்வரூபம் ஒரு நாளும் மாறாதென்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கப்புறம் மற்றொரு கருத்தை தொடங்கினார் சம்சாரத்துக்கு ஆதி இருக்கிறதா இல்லையா ஆதி இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஆதியை பற்றி கேள்வியெல்லாம் வரும் ஆகையினால் பந்தத்துக்கு காரணம் சொல்ல முடியாது ஆகவே பந்தத்தை அனாதின்னு சொன்னால் அதுக்கு முடிவு ஏற்பட முடியாது மோக்ஷத்துக்கு ஆரம்பம் வந்துடும் அப்படி மோக்ஷத்துக்கு ஆரம்பம் வந்ததுன்னா மோக் அனித்தியமாகிவிடும் ஆக சம்சாரத்துக்கு அநாதின்னு சொல்லவும் முடியாது அது சாந்தமாக அனந்தமானு சொல்ல முடியாது சாந்தம்னு சொன்னால் அனிர் மோக்ஷப் பிரசங்கா அனந்தகான்னு மோக் ஆரம்ப பிரசங்கா மோக்ஷ அனித்தியத்துவ பிரசங்கா எப்படி இருந்தாலும் நடக்காது சொன்னார் அப்புறம் முப்பத்தி ஓராது ஸ்லோகத்தில் மோட்சம் ஆரம்பிக்கப்படுமானால் அதான் அதனுடைய கருத்துங்கிற ராதிசங்கர் மோக்ம் ஆரம்பிக்கப்படுமானால் அது மோட்சம் இல்லாமல் போகும் இருக்கிற போது அது மோக்ஷமே கிடையாது அப்படிங்கிற கருத்து முப்பத்தி ஒன்றாவது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மோக்ஷம் காணல் நீருக்கு ஒப்பானது என்று புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க இதை சம்சாரத்தையும் போட்டுக்கலாம் மோக்த்தையும் போட்டுக்கலாம் பந்தமும் ஆரம்பத்தில் இல்லாத பந்தம் முடிவில் இருக்க போகாத பந்தம் இடையிலையும் இல்லாதது தான் அப்படி சொல்றார் இடையிலும் இல்லாததே அது எப்படின்னா அப்படிப்பட்ட பந்தம் காணல் நீருக்கு ஒப்பான பந்தம் அந்த காணல் நீருக்கு ஒப்பான பந்தத்தை உண்மையான ஜலத்தை போன்று சத்தியம் என்று நினைக்கிறார்கள் காணல் நீர் வந்து பொய் இங்கே இருக்கிற ஜலம் நம்ம அனுபவிச்சு கொண்டிருக்கிற ஜலம் சத்தியமான ஜலம் உதாரணத்துக்காக சொல்வோம் காணல் நீரை உண்மை என்று கருதுவது போல காணல் நீரை உண்மையான நீர் என்று கருதுவது போல பந்தத்தை இவர்கள் சத்தியமாக நினைக்கிறார்கள் பந்தத்துக்கு இது அப்ளை மோக்ஷத்துக்கு இது அப்ளை ஆகும் மோக்ஷத்துக்கு ஆரம்பம் இருக்கிறது என்றால் மோட்சத்துக்கு முடிவு ஏற்படும் இருக்கிற போதும் அந்த மோட்சம் இல்லாததற்கு சமானம் ஆக காணல் நீரை போன்ற மோக் உண்மையான நீரை போன்ற சத்தியமானதாக கருதுகிறார்கள் என்றும் இதற்கு அர்த்தம் சொல்லலாம் இந்த அர்த்தத்தை தான் மனதில் வைத்துக்கொண்டு ஆதிசங்கரர் உபதேசம் பண்ணுகிறார் முப்பத்தி ஒன்னாம் அங்கே அத்வைத வைத்திரத்தில் இது ஜாகிரத் பிரபஞ்ச மிச்சிய நிரூபணத்துக்காக சொல்லப்பட்டது இங்கே சம்சார மோட்ச மிச்சிய நிரூபணமாக இந்த ஸ்லோகம் சொல்லப்பட்டது என்று காரிகை ஸ்லோகம் சொல்லப்பட்டதாக புரிந்து கொள்ளணும் அப்புறம் இங்கே முப்பத்தி ரெண்டுலையும் மோக்ங்கிற பிரயோஜனம் இருக்கே அப்படின்னு சொன்ன அந்த மோக்ஷங்கிற பிரயோஜனமும் வாஸ்தமும் கிடையாது சொப்னே விப்ரதிபத்தியத்தே ஆகவே எப்படி இருந்தாலும் இந்த விவகாரத்தில் அடையப்படுகிற மோக்ஷமானது மித்யா ஏவ மோக்ஷா அப்படி மித்யா ஏவ இதுவரைக்கும் இப்படி சொல்லப்பட்டது சங்கராச்சாரியார் இந்த முப்பத்தி மூணாவது ஸ்லோகத்திலிருந்து நாற்பத்தி நாலாவது ஸ்லோகம் வரையிலும் சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்கு ஒரு காரணம் சொல்கிறார் ஏற்கனவே நாம் பார்த்தோம் நிமித்தசிய அனிமித்தம் இஷியத்தே அப்படின்னு பார்த்தோம் இருபத்தி அஞ்சாவது ஸ்லோகத்தில் இருபத்தி அஞ்சாவது காரிக்கையில் நிமித்தத்துவம் நிமித்தசிய அனிமித்தம் இஷ்யத்தே பூத தரிசனா விளக்கம் என்கிறார் ஆதிசங்கரர் இந்த முப்பத்தி முதல் நாற்பத்தி நான்கு நிமித்தசிய அனிமித்தத்துவம் இஷியத்தை பூததர்சனாத் இத்தயம் அர்த்தம் பிரபஞ்சத்தை ஏதைஹி ஸ்லோகை இந்த ஸ்லோகங்களால் அப்படின்னா அது நாற்பத்தி நாலா ஸ்லோகம் வரைக்கும் போகிறது வைத்தச்ச பிரகரணத்தில் என்னெல்லாம் கருத்தை சொன்னாரோ அதே அடிப்படையில் தான் இங்கேயும் பேசுகிறார் படிச்சு படித்தோம் நாம ஸ்வப்னே சர்வே தர்மாக தர்மான விஷயாகனு வச்சுங்க எல்லாமே தர்மாக சர்வே தர்மா தர்மாக இங்க என்ன உள்ளா விஷயாக எல்லாம் எடுத்துக்கலாம் எல்லாம் என்னது பொய்தான் காயசிய அந்த அந்த நிதர்சனார் இந்த உடம்புக்குள்ள அத்தனையும் பார்க்கிறோம் இந்த படுத்துகின்றிருக்கு ஒரு உடம்பு அந்த உடம்பு கனவு காண்றது அந்த உடம்புக்குள்ள இருக்கிற மனசு அதெல்லாம் வச்சு கனவு காண்றது அந்த கனவுக்குள்ள எத்தனையோ பொருள்கள் எல்லாம் இருக்கு அது நடக்குமா சம்பிரேஸ்மின் பிரதேசவை மிகவும் அதுக்கான போதுமான இடமே இல்லாத இடத்துல பூதாநாம் தரிசனம் குதா பூதாநாம்னா வஸ்து வஸ்தூனாம் தரிசனம் குதா அறியப்படுபவன் அறியப்படு பொருள் யானை மலை நதி தோற்றம் நாடு நகரம் ஊர் சுத்துறது இத்தனையும் அத்தனை அதுக்குள்ளே எப்படி வர முடியும் சம்பிரத்தை சம்பிரத்தைன்னா மிக குறுகிய இடத்தில் அர்த்தம் மிக குறுகிய இந்த இடத்தில் எப்படி இத்தனை பொருள்களை ஒருவன் காண முடியும் எனவே அது உண்மையில்லை முஷான் அதே மாதிரி என்ன புரிஞ்சுக்கணும்னா ஜாகிரத் பிரபஞ்சோபி மித்யா திருஷ்யத்வா அதுக்கு ஒரு இது ஆனந்தகிரிங்கிற ஆச்சாரிய சொல்றார் இது சமஷ்டி சூக்ம சரீர அபிமானியாக சமஷ்டி ஸ்தூல சரீரம் வைராஜ தேகர்பவா வைராஜன் உடம்புக்குள்ள இருக்கிறது உண்மையில்லை அப்படி ஒரு நியாயம் உடம்புக்குள்ள இவ்வளவு பெருசு இருக்க முடியாது அப்படி சொல்லி சொல்றார் எடுத்துக்கிறது இல்லை அவர் சொல்றார் வைரா இது வந்து விஸ்வனுடைய சரீரத்துக்குள்ள தைஜசனால் காணப்படும் காட்சி விஸ்வனும் பொய் தைஜசனும் பொய் அது நமக்கு தெரியும் துரியகா ஏவ சத்யா அதே மாதிரி விராட்டுக்குள்ள இரண்ட கர்ப்பன் இப்படி எல்லாம் பார்க்கிறான் எப்படி விஸ்வனுக்குள்ள தைஜசன் இப்படி எல்லாம் காட்சியை பார்க்கிறான் அப்படி புரிந்து அதே மாதிரி விராட்டுக்குள்ள தோற்றம் தான் இதெல்லாம் இது கல்பனா கல்பனா கல்பனதான் விராட்டும் கல்பன தான் என்பது கருத்து அடுத்த அடுத்த கார்கை படிக்கலாம் அதனுடைய தொடர்ச்சி விளக்கம் தரிசனம் கத்வா कालस्यानियमाद गतव प्रति-buddhas्यवै-सर्वह तस्मिंदेशेन विध्यते नयुक्तम-दर्शनम-गत्वा कालस्यानियमाद गतव प्रति-buddhas्यवै-सर्वह विद्यते, विद्यते। सर्वे வித்திப்னே मृषा அதுதான் சாத்தியம்மா காயசாந்தர் निदर्शना உடம்புக்குள்ளே பார்க்கறதுனால சம்பிரேஸ்மின் பிரதேச பூதா நாம் தரிசனம் குத்தஹ கேட்டார் உடம்புக்குள்ளே பார்க்கப்படுவதால் அது உண்மை அல்ல ஏனென்றால் இவ்வளவு சிறிய உடம்புக்குள் அவ்வளவு பெரிய பொருள்கள் எப்படி தோன்றக்கூடும் சொன்னார் உச்சித தேச அபாவாத் அங்கே சொன்னதுதான் உச்சித தேச அபாவாத் அதுக்கு வேண்டிய தேசம் அங்கே இல்லை இந்த உலகத்தை வந்து பொய் புரிய வைக்கிறதுக்கு சுலபம் இந்த ஜெக்சத்திய திருட புத்திய நீக்கிறதுக்காக இவ்வளவு பரிசிரமப்பட்டு சொல்ல வேண்டி இருக்கு அதான் படிச்சு ந யுக்தம் இப்ப முப்பத்தி மூணாம் ஸ்லோகத்தில் சொன்னது உச்சித்த தேச அபாவாத் இங்க சொல்றது உச்சித்த கால அபாவா அதுக்குரிய காலமே இல்லை கைலாசத்துக்கு போன ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுப்போமே அவங்க பக்கம் எல்லாரும் நான் போனேன் நீ போனேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க நமக்கு வேற போகணும்னு ஆசையாக இருக்குது கைலாசத்துக்கு போகணும் கையில் ஆசானால்தான் கைலாசத்துக்கு போக முடியும் அதனால கையிலேருந்து ரூபா போகணும்னு அர்த்தம் அதுக்கெல்லாம் எல்லாம் பிரயத்தனம் பண்ணி கைலாசத்துக்கு போகணும் போகணும் போகணும்னு ஆசையாகவே இருக்குது கைலாசத்துக்கு போகிறதுக்கு ஆரோக்கியம் வேணும் பணம் வேணும் அப்புறம் நிறைய பொறுமை வேணும் எல்லாத்துக்கும் மேல அதீதமான பக்தி வேணும் எல்லாம் கைலாச யாத்திரைய பூர்த்தி பண்ண முடியும் ரொம்ப நாள் நீண்ட நாள் கனவு சொல்றோம் என்னுடைய நெடுநாளைய கனவு என்னதுன்னா என்னைக்காவது ஒரு நாள் கைலாச தரிசனம் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு நெடுநாளைய கனவுங்கிறோம் சில சமயம் இந்த கனவு இப்படி கனவுன்னா என்ன அர்த்தம் குளிச்சுருக்கிற போதே இப்படி வந்து நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன்னு அர்த்தம் நெடுநாளைய கனவுன்னா என்ன அர்த்தம் ராத்திரி கனவு நிறைய பார்த்தேன்னு அர்த்தமாக என்ன அப்படின்னு சொல்லலாம் தப்பு இல்லை கனவு நெடுநாளைய கனவு சொல்லிக்கிண்டே இருக்கலாம் சொல்கிறோம் இல்லையா இரண்டாயிரத்தி இருபதாவது இந்தியா ஒரு வல்லரசாக மாற வேண்டும் இப்படின்னா இப்படியே இந்த கனவு காணுங்கள்ங்கிறார் இதை அப்துல் கலாம்ஜி சொல்கிறார் எல்லோரும் இதை கனவு காணுங்கள் கனவு காணுங்கள் அப்துல் கலாம்ஜி சொற்பொழு கேட்டு நல்லவங்களா இருக்காங்க கவர்மெண்ட் வந்து கோர்ட்ல ஒன்று சொல்லியாச்சுன்னா உடனே கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணிடுறது அப்பீல் பண்றது இல்லை என்ன சண்டை போடுறது இல்லை கரெக்டா சரியா இருக்கான்னு வெரிபிகேஷன் உடனே டக் டக் காரியம் நடக்கிறது எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லா நல்லத்தையும் நல்லா நல்லதெல்லாம் ரொம்ப நடக்கிறது நாட்டில் ஒன்னும் எதுக்கு யாருக்கும் லஞ்சமே கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை காரியம் அப்பப்ப வரும் எப்படியாவது யோசிச்சுருக்கும் என்ன அப்படி ஒரு அப்படி ஒரு சினிமா எடுத்தா நல்லா இருக்கும் ஒரு சினிமா எடுத்தி என்ன வந்ததோ இல்லையா தெரியல இருந்தாரு இப்போ நம்ம எப்படி படுத்துட்டு இருக்கப்போது திடீர்னு போயிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபதே வந்துடுத்து அப்புறம் முழிச்சு பார்த்தா என்னென்னா அதே ஊர் அதே அடுத்த நாள் நியூஸ் பார்த்தா இன்னும் ரெண்டு இடத்துல குண்டு வடிச்சிருக்குன்னா சே நல்லா இருந்தது அந்த கனவு அதுக்குள்ளே இப்படி ஆகிடுத்து அப்படின்னு ஒரே வருத்தமாக இருக்கு ஆனால் அது என்னென்னா அதுக்குள்ளே அந்த காலத்துக்கு போயிட முடியுமான் அதனால் கற்பனை பண்ணிக்கலாம் கத்வா தரிசனம் ந இது ஒரு உதாரணம் இப்போ நம்ம வந்து இடின்னு நான் இப்படியே கற்பனை பண்ணிட்டே இருக்கேன் படுத்துட்டா அப்புறம் பார்த்தா இடின்னு காட்மாண்ட்ல இருக்கேன் காட்மாண்டில இருந்து ட்ரக்ல போயிட்டு இருக்கேன் முதுகு வலி எல்லாம் வர மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்துல பார்த்தா மானசர் பார்த்தாச்சு கைலாசத்தை பார்த்தாச்சு ஹரா நம்ம பார்வதி பார்த்தேன் ஒரு கொசு கடிச்சே எழுந்துட்டேன் எழுந்து பார்த்தா சே திரும்ப கண்ணை மூடி ட்ரை பண்ணா கிடைக்குமா வம்பே இல்லாம கடவுளே போயிட்டு வந்து விடலாமே கைலாசத்துக்கு அப்புறம் பார்த்தா அதுக்குள்ளே அவ்வளவு அவ்வளோ டைம் ஆகும் கொஞ்சிருந்து போறதுக்கு எத்தனை நேரம் ஆகும் மினிமம் என்னதான் பிளேனில் போட்டாலும் என்ன பண்ணாலும் ஒரு அஞ்சாறு மணி நேரம் ஆகுது ஆகும் அப்படி இருக்கிற போது எப்படி பாது நடக்கும் கத்வா தரிசனம் ந என்னன்னா கதௌ காலசிய அணியமா செல்வதற்கு காலம் போதாது காலத்தின் அளவு போதாததா காலசிய ஒரு தேசத்திலிருந்து காலம் ஆகிறது ஆனா கனவுல இங்கிருந்து அந்த இடத்துக்கு போறதுக்கு காலமே ஆகல அதுக்குள்ள எப்படி போன எல்லாம் தொண்ணூறு செகண்ட் வேறு சொல்றாங்க விஞ்ஞானிகள் என்ன சொல்லுகிறார்கள் தொண்ணூறு செகண்ட்ல பெரிய இதே நடந்துடுறது நமக்கு தான் இந்த கதை ஒன்று வச்சிருக்கோமே நாரதர் கதை மாயையின் பெருமையை காட்டி விட்டார் தண்ணி எடுத்துவார் போனவர்தான் அங்க போனா கல்யாணம் குடும்பமே நடத்தி அதுக்குள்ள மழை பெரிசா வெள்ளம் வந்து அந்த வெள்ளத்துல எல்லாரையும் அடிச்சுன்னு போய் அவரை எல்லாத்தையும் போனா பரவாயில்ல மனைவியா பிடிச்சுக்கிறான் அவளையா கையை பிடிச்சா அவளும் கையை விட்டு கடைசியில கரையில ஏறு நின்னா என்ன தண்ணி எடுக்க போனாலும் இன்னுமா வரல அப்படின்னு கேட்கறேன் எப்படி சொல்றது அதுக்குள்ள எல்லாம் நடந்ததுன்னா இதுதான் மாய காலசிய அநியமா கால நியத்த கால அபாவாத் நடத்த நியத்த கால அபாவாத் உச்சித்த கால அபாவாத் அது நடக்காது அதைவிட விசேஷம் என்னன்னா சர்வகா நவித்தேசமும் அனைவருக்கும் அனைத்தும் இப்படி எல்லாம் சொல்றாங்க நிறைய அ பிரதிபுத்தேஷே நாஸ்தி இது மித்யாத்வம் அபீஷ்டம் முழிச்சு பார்த்தா அந்த தேசத்துல இல்லவே இல்லை நான் கைலாசத்துல இருந்தேன் அப்புறம் பார்த்தா எங்க இருக்கேன்னா நம்ம கைலாசம் தேனி பால் நம்ம கைலாசம் தேனீலதான் இருக்கேன் ஆகையினாலும் நம்ம கைலாசம் இதுதான் பார்த்துட்டு இருக்கோமே மலை இதுதான் நம்ம கைலாசம் நம்ம மானசரோவர் சுரபி சரஸ்வதி தான் நம்ம சிவபெருமான் இவர் தான் தட்சிணாபூர்த்தி தான் இது பார்த்துட்டோம் முடிச்சுட்டோம் பரவாயில்ல இது பரவாயில்லை இங்கிருந்து பரவாயில்லை நம்ம விருதுநகர் சந்துக்குள்ள நின்று இருந்தோம்னா விருதுநகரில் வந்து நம்ம இது இருந்தா ஓ நம்ம வீடு தான் அதே வாசனை தான் வர்றதப்பா அதே குளம் தான் இருக்கு சும்மா சொல்றேன் அதுதான் ஆ சின்சே நித்தியே தான் பிரபஞ்ச மி அடுத்தது இதெல்லாம் மித்யாத்வ நிரூபணத்துக்காக சொல்கிறார் சொப்னம் பொய் அதே மாதிரி ஜாகிரத்தும் பொய்னு சொல்ல போகிறார் பார்க்கலாம் மித்ராத்ய சம்மந்திரிய பிரபீத்தாப்பச்சி நிராசிய பிரபீத்தி அங்க என்ன சொல்லப்பட்டது அனிமித்தம் இஷ் அங்க பார்த்தோம் பிரஜப்தே சனிமித்தம் இஷ்யத்தே யுக்தி தரிசன அனிமித்தி ஆஹா அவங்களுக்கு பதில் சொன்னதுதான் அது மாதிரி ஒன்னும் இல்லப்பாங்க நிமித்த அனிமித்தம் இது யாரு மதம் மறந்து போயிருக்கும் நிமித்த பிரஜப்தே சனிமித்த பாஹ்யார்த்தவாதி சவுத்ரா மதம்ரா அடுத்தது வைபாஷிக மதம் சுருக்கமாக திரும்பவும் சொல்லிட்டு இருக்க பூத தரிசனாத் சொன்னார் இல்லையா அந்த பூத தரிசனாத் விளக்கம் தான் ஆதிசங்கர் சொல்றார் உச்சித கா தேச அபாவா உச்சவாத் மிதயா ஜாக்சியா பிரபஞ்ச இங்கே என்ன சொல்ல போறோம்னா அபா ஜாக்சோபி மித்யா இதுதான் நம்ம சொல்ல போறது ஒண்ணுவம்மக்குதான் தான் ஜாக பிரபஞ்ச மித்யாத்வ நிரூபணத்துக்கு சரியான பிரமாணம் பிரபல பிரமாணம் இதுதான் இந்த பிரபல பிரமாணத்தை உபயோகப்படுத்திக்கிறதுக்கு சொல்ல போனா என்னுடைய தாத்பரியத்தை சொல்லி இருக்கு ஸ்ருதி சொல்லி இருக்கிறது அனுபவத்தை வச்சுகிண்டே சொல்லி ஜாகிர அனுபவமும் பிரபல பிரமாணம் இல்லையா சந்தேகம் இருக்கா ஜாகிரத அனுபவம் பிரபலம் அனுபவம் சத்தியமா மிச்சையா இதானே கேள்வி சத்தியம் நினைச்சா சம்சாரம் மிச்சை நினைச்சா மோக்ஷம் அந்த மோக்ஷம் மிச்சயா சத்தியமானு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவோம் அதுவும் மிச்சயம் அப்புறம் என்னது மௌனம் செயல் வாக்கு எல்லாம் இங்கே ரொம்ப ஒரு இது சொல்கிறார் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக இன்னும் புரியலைன்னா கொஞ்சம் விவரமாக சொல்கிறேன்னு கேளு என்ன பண்ண ராத்திரி ஒரு ரெண்டு மூணு நாளாக உங்களுக்கு ஒரு குழப்பம் என்ன குழப்பம்னா நம்ம வேலைக்கு போகலாமா மடத்துல போய் சாமியாரா சேரலாமா உமா எனக்கு சொல்லி வைக்கிறேன் நம்ம வேலைக்கு போலாமா சாமியாரா போய் சேர் மடத்துல போய் சேர்ந்து இங்க வேலை பார்க்கறதுக்கு சாமியாரா போலாம் எப்படி பாருங்க சாமியாரா போறது அவ்வளவு மட்டமா என்ன இப்ப வந்து ஏதோ குழப்பமா இருக்கு மனசுக்குள்ளே ஒரே குழப்பம் என்ன பண்ணுறது தெரியல வாழ்க்கையில் என்ன பண்ணுறது கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா அப்புறம் இந்த வேலைக்கு போகலாமா வேண்டாமா வெளிநாடு போகலாமா வேண்டாமா என்ன இல்லாமா பண்ணலாமா இல்லை வேலைக்கு போயிடலாமா உத்தியோகத்துக்கு போயிடலாமா இப்படி எல்லாம் இருக்கு சரி நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் அவன்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்திருக்கான் இப்படியே ஒரு ரெண்டு வாரமாக நினச்சிட்டே இருந்திருக்கான் ஆனால் போக முடியல அவனால் ஏதோ காரணம் போக முடியல ஒரு நாள் ராத்திரி கனவில் திடீர்னு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டான் கனவில் கனவில் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் கேட்டவன் என்னும் பதிலாம் சொல்லியிருக்கான் போகலான் நீ வெளிநாட்டுக்கு போ அதான் உனக்கு நல்லது எனக்கு நல்லது அதுக்கெல்லாம் போயிட்டு வா அதெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன சொல்லியிருக்கான் சரி போயிட்டு வர இல்லை சரி வச்சுக்கோ உனக்கு செலவுக்கெல்லாம் போனோம் சொல்லி ஒரு ஒன்றரை லட்ச கொடுத்துட்டான் ரூபாயெல்லாம் கொடுத்து நீ பாஸ்போர்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணு எல்லாம் பண்ணு எனக்கு தெரியும் அந்த ஆஃபீஸரை நான் அவனுக்கு சொல்கிறேன் அதெல்லாம் சொல்லணுமே ஆஃபீஸரை தெரிஞ்சிருந்தால் தான் நல்லது அதனால் எல்லாம் நான் சொல்கிறேன்னெலாம் சொல்லிவிட்டான் திடீர்னு முடிச்சுவிட்டான் முடிச்சு பார்த்தா அவன் சொன்னான் என்னோ சொன்னான் வெளிநாட்டுக்கு போச்சுன்னா தெளிவாக தெரியல அவன் கொடுத்தா லட்ச ரூபாயும் காணும் எப்படி இருக்கு பாருங்கள் கனவுல வந்து போயிட்டான் போய் அங்கே போய் அங்கே வேற இவன் ஃப்ரெண்டு இன்னும் ரெண்டு பேர் வந்துருந்தான் ஒரு மூணு பேர் சேர்ந்து இவனுக்கு ஆலோசனை சொல்கிறாங்களா சொல்றாங்க மித்ரா தேகி சக சம் மந்திரிய சம் மந்திரியன்னா என்ன அர்த்தம் ஆலோசனை கேட்கறதுக்காக போயிருக்கான் ஒரே குழப்பம் எப்படி வாழ்க்கையில் சில முடிவே எடுக்க முடியல மூணு பொண்ணு இருக்கு கல்யாணத்துக்கு எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது தெரியல ஏதோ ஒரு குழப்பம் வச்சுக்கோங்களேன் அங்கே போய் சம்மந்திரிய நல்லா விசாரம் பண்ணினான் முடிச்சு பார்த்தா ஒன்னும் ஞாபகத்துக்கு சரியா அது மாத்திரம் இல்ல பேசினதெல்லாம் பேசிட்டோம் என்ன கனவு கிணவுண்டியாங்கிற கனவு கனவு நானும் இங்கோ போயிருந்தேன் நாலு வாரம் ஆச்சு அப்படிங்கிறான் அவன் கொடுத்த லட்ச ரூபாயும் சாப்பிஞ்சு கிரஹீதம்னா என்ன அர்த்தம் இதுக்கு ஆனந்தகிரி வேற அர்த்தம் சொல்ற அது என்ன சொல்றாரு நம்ம லெவல்தான் சொல்லிவிட்டேன் நான் எழுந்த பிறகு பார்த்தா அவன் என்ன கொடுத்தானோ அதையும் காணும் பேசின விஷயமும் ஞாபகத்துக்கு வரல வந்தான அறகுறையா இருக்கு தெளிவா தெரியல நிறைய பேர் சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து கேட்டார் சுவாமிஜி இந்த காலத்தில் எல்லாம் டிவி இருக்கு எல்லாம் வந்து மீடியாக்கள்லாம் நிறைய மீடியம்லாம் சௌரியங்கள்லாம் நிறைய இருக்குது அதனால அதுலையே அதே படித்தா பொறுமில்லையா குரு தேவையில்லைன்னு நான் அதையும் குருக்கிட்டே கேளுனர் அந்த குருகிட்டே எந்த குருக்கிட்ட கேசிட்டுக்கிட்டே கேளு டிவிலையே கேளு அதை எங்கிட்ட எங்கிட்ட கேட்குற அதுலேயே கேளு அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறார் மித்ரா தேகி சகன் அவரோட லெவலில் பார்க்கணும் ஆனந்தகிரி சொல்கிறார் பிரம்மச்சாரிய மூமுக்கள் பிரம்மச்சாரிகள்லாம் சேர்ந்து விசாரம் பண்ணாங்களாம் கனவில் கனவுல விசாரம் பண்ணாங்களாம் அப்படி சொல்கிறாரு லெவல் திங்கிங் அதில் கூட இதுதான் கத்வான்னா இப்போ நான் கைலாசன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு பதிலாக வந்து நான் என்ன டார்ஜிலிங்குன்னு நான் சொல்வது வேற எதையாவது சொல்கிறதா என்ன சுவிட்சர்லாந்து போனான்னு நான் சொல்வது அப்போ நம்ம சாஸ்திரம் படிக்கிறதுலேயும் ஒரு தர்மமாகவே யோசிக்கணும்னு வச்சுட்டாங்க எக்ஸாம்பிளில் கூட ஒரு தர்மம் வேண்டும் சுவிட்சர்லாந்துக்கு போனான்னு நான் சிம்யான் சுவாமி இதுலேயே ரொம்ப எக்ஸ்பர்ட் ரொம்ப தான் சொல்லுவார் அவர் அப்படியே பேசுகிற போது தனக்கே கல்யாணம் ஆகிடுச்சு வார் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு கதையை ஆரம்பிச்சுடுவார் நான் போனேன் அந்த ஊருக்கு போனேன் அந்த நாட்டுக்கு போனேன் அவர் பொண்ணை பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இப்படியே சொல்லுவார் சுவாமி பேசுகிறாரே தோணும் இல்லை அந்த லெவல் அங்கே எழுத்தாமல் உட்கார்ந்துருக்குறாங்களோட லெவல் அவ்வளோ அதனால் அங்கே போனேன் கல்யாணம் பண்ணிட்டேன் அவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டேன் அணிமூனுக்கு அந்த ஊருக்கு போனேன் கதையெல்லாம் சொல்லுவார் எல்லாம் சொல்லிட்டு திடீர்னு என்ன ஆச்சுன்னா அவளுக்கு கேன்சர் வந்தது அவளுக்கு எனக்கு தாங்க முடியல எப்படி இருப்பா அப்படி இருப்பா இப்படி இருப்பான் வர்ணனை எல்லாம் பண்ணி அந்த கேன்சர் வந்து அந்த அவளுக்கு அப்புறம் கடைசியில் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனேன் ட்ரீட்மெண்ட் எல்லாம் இங்கே முடியல அமெரிக்கா கூப்பிட்டு போனேன் அந்த டாக்டரை பார்த்தேன் இதுலேயே முக்காவினர் போய்டு அதெல்லாம் பார்த்தேன் அப்புறம் ஒன்றும் இல்லை டாக்டர் கை விட்டுட்டா இல்லை இது கொஞ்சம் இவ்வளோ செலவு பண்ணால் சரி ஆகும்னா அப்புறம் கடைசியில் பார்த்தா ஒன்றுமே முடியல நம்ம ஊருக்கு வந்தேன் ஜோசினை பார்த்தேன் எல்லாம் சொல்லி கடைசியில் அவ செத்து போயிட்டா அவள் செத்து போய் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கதை ஆரம்பிப்பார் அதுக்கப்புறமும் என்னாச்சுன்னா அதுக்கொரு இருபத்தஞ்சி வருஷம் கழித்து ஒருத்தன் கேட்டால் அப்போ எனக்கு அந்த கதை ஞாபகம் வந்ததுன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு இது அத்தனையும் என்னுடைய கனவு அது வர்ணிக்கிறதுல அவர் ரொம்ப எக்ஸ்பர்ட் சுவாமி அப்படி எல்லாம் சொல்லிட்டு கிடைச்சது எக்ஸாம்பிள் அவங்களுக்கு இப்படி நண்பர்களோட சேர்ந்து விசாரம் பண்ணி அப்புறம் சம்புத் அங்கே வேற இதை விட இன்னொரு விசேஷம் அங்க போய் அங்கிருந்து ஒரு ஆலோசனை கிடைச்சது அவங்க ஒரு ஆலோசனை சொன்னாங்க அந்த சாஸ்திரத்தோட சாரத்தை என்ன மாண்ட உபனிஷத்தை படிச்சுட்டே இருக்காங்கன்னா பிரம்மச்சாரிக்கு தூக்கத்தில் வந்து மற்ற பிரம்மச்சாரியோட பேசுற மாதிரி அப்படிலாம் நடந்தா நல்லா இருக்கும் பெரும்பாலும் பிரம்மச்சாரியை கிளாஸோட முடிஞ்சது அப்பா அதி தீவிரம் மூக்ஷுவா இருந்தா இன்னொரு பிரம்மச்சாரியோட ஷேர் பண்ணிட்டு என்னப்பா இப்படி சொல்றாரு சுவாமிஜி இதெல்லாம் ஒன்று அந்த கிளாஸில் எப்படி சொன்னார் இந்த கிளாஸில் எப்படி சொன்னார் அப்படி சொல்லி பிரம்மச்சாரிக்கு வந்து இவங்க அடுத்தது பேசுற மாதிரி கனவுல நிறைய நாலஞ்சு பிரம்மச்சாரிகள் பேசிக்கிற மாதிரியும் அதில் ஒரு ஒரு ஒரு கருத்தை சொல்ற மாதிரியும் அந்த கருத்தை எல்லாம் கிரகிச்சு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி நினச்சிருக்கிற போது முழுக்கு வந்து போற்றியன் வாழ் முதல் ஆகிய அப்புறம் பார்த்தா இங்கே வரும்போதே அதை ரீகலெக்ட் பண்ண பார்த்தா வரமாட்டேங்கிறது இப்படிலாம் நம்ம கற்பனை பண்ணி பார்த்தோமா தெரியும் पश्यति, அடுத்ததுமவஸ்ய ப் கண்ியாத்தம்மகே அப்பஞ்ச அனுபவிர ஜ இது ஒரே தான் இதுலயும் வேறாக பிரபஞ்சம் இல்ல ஜாகத்துக்கு வேறாக பிரபஞ்சம் இல்லை அஜாதி அதே விஷயம் தான் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது என்ன காயம்னா உடம்புல இருக்கிற காயம் இல்லை ஓ அங்கயும் ஒரு காயம் வந்து உடம்புலன்னு கேட்கக்கூடாது காயம்னா சும்மா ஜோக்கா சொல்ற சீரியஸா சொப்பனே காயகான அர்த்தம் காயம்னா சரீரம் தேகான்னு அர்த்தம் காயமே இது பொய்யடான்னு இதை வச்சு தான் சொன்னாங்களோ என்ன காயமே இது பொய்யடா சும்மா ஜோக் இதுக்காக சொல்றேன் காயம்னு இவரும் சொல்றாரு பொய்யுங்கிற இடத்துல சொல்றார் காயமே இது பொய்யடா இந்த காயமே பொய்யடா காற்றடைத்த பொய்யடா அப்படின்னு பாட்டெல்லாம் இருக்கேன் காய அவஸ்துக்க அந்த அவஸ்து கர்த்தம் வாஸ்தவம் இல்லைன்னு அர்த்தம் ஏன் இந்த எக்ஸாம்பிள ரொம்ப ரொம்ப அழகா உத்தவமா சொல்ற ஆனந்தகிரி என்ன சொல்றார் சன்னியாசம் ஆகிட்டு இருக்கார் வச்சு சந்யாசம் வந்து வாங்கி ரெண்டு நாள் தான் ஆறுது இங்கே என்னென்னா இவர் வந்து பூணல் எடுத்துட்டார் கொடுமையை எடுத்துட்டார் என்ன தண்டம் வச்சுட்டுருக்கார் கமண்டெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கார் சன்னியாசம் வாங்கிட்டு இவர் ஆனால் எத்தனை வருஷமாக இவர் கிரகஸ்தனாக இருந்திருக்கார் கிரகஸ்தனாகவோ ஏதாவோ இருந்திருக்கார்னு வச்சோம் குழ வாழ்ந்திருக்கார் இவர் அப்புறம் சன்னியாசம் வாங்கிட்டு இருக்கார் இப்போ தான் வாங்கிட்டு வாங்கிட்டதுக்கு பிறகு சொப்பரம் வருது சொனத்தில் அதே பூனலோடு இருக்கார் சொப்பனத்தில் பூனல் இருக்கு குடுமி இருக்கு அவர் கிரகம் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்காரு அங்க அப்படி இருக்கு கனவுல வருது அப்ப வந்து அது சத்தியமா நான் முழிச்சு பார்த்தா பூனலையும் காணும் குடுமியும் காணும் தண்ட கமண்டல தாரி தண்ட கமண்டலு தாரியா இருக்கார் முண்ட தாரி தண்ட தாரி கமண்டலு தாரி தலை மொட்டை கையில் கமண்டலம் தண்டம் எல்லாம் வச்சுருக்கார் ஆனால் வந்து என்ன ஆச்சுன்னா அந்த சம்ஸ்காரம் ரொம்ப வருஷமாக இருந்ததுனால அந்த சம்ஸ்கார விசேஷம் அவருக்கு திடீர்னு அந்த இது வந்து அப்புறம் ஒழிச்சு பார்த்தா இல்லை நம்ம சன்னியாசி தானே அது வந்து சொப்பனத்தில் அது ரொம்ப நாளாக இருந்ததுனால அப்படி வந்திருக்கு ஆ என்னால் இது வாஸ்தவம் இல்லை அப்படின்னு எப்படி தெரியுமோ ப்ரிதக் கன்னிய தரிசனா வேறீரம் வேற அவ் அந்நா சிம்பிள் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை அந்நிய ப்ரிதக் தரிசனத் அந்யசிய காயசிய பித்தக் தரிசன வேறொரு சரீரமானது தனியாக காணப்படுவதால் ஜாகிரத அவஸ்தை யா ஜம் அப்படின்னர் எப்படி காய அவஸ் அவஸ்துக்கிஷ் அவஸ்து தயாரி த சித்த சித்ததிஷ்யம் சர்வம் அவஸ்துக்கம் அப்படியே சித்தம்னா இங்கே என்னது இது புத்திஸ்ட் வேர்டு இதெல்லாம் புத்திஸ்டோட வேர்டே யூஸ் பண்றார் கோட்பாடு சித்தம்ங்கிறது அவங்க கான்சியஸ்னஸுக்கு சொல்ற சொல்லுது அதனால இதை வச்சுட்டே தான் நிறைய பேர் பேசுகிறாங்க ஏன்னா அவங்க வேர்டு இதெல்லாம் அவங்க சாஸ்திரத்தில் உபயோகப்படுத்துகிற சப்தங்கள் இதெல்லாம் ஆகையினால சித்த திருஷ்யம் சர்வம் அவஸ்துக்கம் காணப்படுகின்ற அனைத்தும் உண்மை அல்ல சைத்தன்ய திருஷ்யம் சர்வம் அவஸ்துக்கம் எல்லாம் நம்ம போட்டுக்கணும் அங்க இருக்கிற சரீரம் இங்க சரீரம் எல்லாம் இப்படித்தான் அப்படின்னா இப்ப பூர்வ பக்ஷி ஒரு காரணம் சொல்றான் நீ இப்படியே பேசிட்டே போறியப்பா எல்லாம் இல்லை ஞாபகம் வச்சுங்க இந்த ஸ்லோகங்கள்லாம் ஒன்னும் கனெக்ஷனே புரியறதில்லை ஏதோ அவருக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கான் அவன் என்னவோ கேள்வி கேட்கிறான் அது மாத்திரம் தெரிய மாட்டேங்கிறேன் பரமத் சாமி சுவாமி ஒரு ஜோக் சொல்லுவார் அதாவது ஏதாப்புல ஒருத்தன் இருக்கான் அவன் குத்துறான் நம்ம அவனை திரும்ப குத்தலாம் இன்னொருத்தன் இருக்கிறதே தெரியல ஆனா குத்து மாத்திரம் எழுந்துட்டு இருக்குன்னு அவனை எப்படி குத்துறது அப்படி அது மாதிரி எப்படி இருக்குன்னா ஸ்லோகம் மாத்திரை இருக்குது அந்த ஸ்லோகத்துக்கு காரணம் என்ன இந்த காரிகை இருக்குது அந்த காரிக இந்த காரிகைக்கு பதில் இருக்குது இந்த காரிகைக்கான கேள்வியை சங்கராச்சாரியார் இல்லாட்டி மற்ற ஆச்சாரியர்கள்லாம் போடலைன்னா நமக்கு ஒன்றுமே புரியாது போட்டாலே புரிய மாட்டேங்கிறது அப்புறம் போடலைன்னா இன்னும் என்ன புரியும் அங்கங்கே மொட்டையா திடீர்னு பதில் மாத்திரை இருக்கு அதுவும் பதில்னு சொல்கிற போது கூட பூர்ணமாக சொல்ல மாட்டேங்கிறார் அப்படி இப்படி சொல்லிட்டு போயிடுறார் அவங்க குவாலிட்டி அப்படி இருக்கு போல் இருக்கு நம்ம இந்த நம்ம ஏதாவது தர்க்கம் வாசித்தோமா நம்ம ஏதாவது படிச்சிருக்கோமா ஒன்றுமே படிக்கலை ஆனால் நம்ம படிக்க போய்ட்டோம் பெருசா நம்ம தர்க்கம் வாசிக்கலை நம்ம வந்து மீமாசை வாசிக்கலை எதையுமே வாசிக்கலை வியாக்கரணம் கோவிந்தனாமா சொல்லிட்டார் அதனால விட்டுவிட்டேன்னு நகி நகி ரஷ்ஷதி டுகுரின் கரணேன்னு சொன்னதுனால தான் நாங்கள் இதெல்லாம் விட்டுவிட்டோம் ஆரம்ப முதல்ல இதேன்னு சொன்னேன் அதில் நாங்கள் வியாக்கரணமும் படிக்கலை மீமாம்சையும் படிக்கலை தர்க்கமும் படிக்கலை ஆனால் அவர் அந்த அத்தனையும் படித்தவன் வச்சுன்னு அதனால தான் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறது எங்களுக்கும் கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு பண்ண வேண்டியிருக்கு எல்லாம் வாசிச்சு புரிஞ்சு தெரிந்து தெளிந்து ஒழிந்து தெந்து தெளிந்து முழிந்து மேலும் தெளிந்து மேலும் தெரிந்து மேலும் தெளிந்து மேலும் முழிந்து சொல்ல வேண்டியதான் சொல்லிகிட்டே இருக்க அடுத்தது என்ன சொல்கிறான்னா இந்த பார் ரொம்ப அந்நியாயமாக பேசிகிட்டே போறியே பூர்வபக்ஷம் இப்படிலாம் சீ இப்படிலாம் யோசிச்சுக்கணும் நான் நீ பாடி சொல்லிக்கிட்டே போறியே ஜாகிரத பிரபஞ்சா மித்யா திருஷ்யத்வா அதுக்கப்புறம் என்னன்னா யூட்டிலிட்டியும் பிரயோஜனம் இல்லைங்கிற அது இருக்கிறது அது வந்து சப்ரயோஜனத்திய நிரூபணத்துக்கு ஹேத்து ஆகாதுங்கிற எதை சொன்னாலும் சத்தியத்துக்கு ஹேத்து இல்லைன்னு சொல்றேன் இப்போ நான் ஒன்னு கேட்கறேன் ஜாக்ரத் பிரபஞ்சம் சொப்ர பிரபஞ்சத்துக்கும் என்ன சம்பந்தம் ஜாக்ரத் பிரபஞ்சத்துக்கும் சொப்ர பிரபஞ்சத்துக்கும் என்ன சம்பந்தம்னா சும்மா ஒரு சம்பந்த என்ன சம்பந்தத்தை சொல்றதுக்கு என்ன சம்பந்தம் லட்சணம் என்ன ஜிரத அவஸ்தையில எதை பார்த்தோமோ எதை கேட்டோமோ எதை முகர்ந்தோமோ எல்லாத்தையும் ஜாகிரதவஸ்தாயம் திருஷ்டம் அது ஒரு வாசனையை உண்டு பண்ணி நித்ராசமய் பிரபஞ்ச பிரதீயத்தே நித்ராசமயத்தில் எந்த ஒரு பிரபஞ்சமானது தோற்றுவிக்கப்பட்டதோ அதற்கு பெயர் சொப்னாவஸ்தான் அப்ப ஜிரத அவஸ்தி சொ இருக்கு என்னதுன்னா ஜாக ஜாக போட்டுவஸ்தா இல்ல ஜாக பிரபஞ்ச அனுபவம் காரணம் பிரபஞ்ச அனுபவம் காரியம் ஆஹா ஒரு சம்பந்தம் தெரிஞ்சுது காரணம் நீங்க என்ன சொல்றீங்க காரணத்தை எப்பவுமே சத்தியம்னு சொல்றீங்க எப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க சத்தியம் சொல்லுகிறீர்கள் மண்ணு காரணம் கொடம் மிச்சைன்னு சொல்லுகிறீர்கள் இப்ப காரண காரிய சம்பந்தம் சத்தியமித்யா சம்பந்திரதை இல்லேன்னா வராது ஆஹ் ஜாகிரத அவஸ்தான் சத்தியம் காரணமா இருப்பதால் காரணம் சத்தியம் காரியம் மிச்சியா அப்படிப்பட்ட நியாயப்படி சரி நாங்க சொப்ன பிரபஞ்சத்தை மிச்சியான்னு ஒத்துக்கிறோம் பிரபஞ்சத்தை காரியம்னு ஒத்துக்கிறோம் காரணி சொதுபஞ்சம் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா பிரபஞ்சத்தை மிச்சியா சொல்லு ஒத்துக்கிறோம் ஜாகிரத் பிரபஞ்சத்தை மிச்சியான்னு சொல்றதை ஒத்துக்க முடியாது சந்தேகம் இனிமேல் வருமா நமக்கு இப்படி படிச்சா சந்தேகம் வர்றதுக்கே வாய்ப்பே இல்லை ல்லாம் பாசிபிலிட்டி இருக்கோ அத்தனை பாசிபிலிட்டியும் கொண்டு வராச்சாரியர் இதுக்கு ரெண்டு பதில் சொல்றார் கௌடபாதாச்சாரியார் ஆனால் பதில் தெளிவா இல்லைன்னா ஸ்லோகத்தில் நீங்க இதை பார்க்கறது கொஞ்சம் கடினம் இதுக்கு அடுத்ததுல ஒன்று சொல்றார் இதுல ஒன்று சொல்றம் ஒன்று வச்சுக்கோப்பா நான் ஜாகிரத் பிரபஞ்சத்தை புரிய வைக்கிறதுக்காக தான் பிரபஞ்சம் எக்ஸாம்பிளே எடுத்துட்டு இருக்கேன் நமக்கு வந்து மோக்ஷத்தில் தான் தாத்பரியம் அந்த மோக்ஷமோ அதை பற்றி வேற விஷயம் இப்போ மோக்ஷம் மித்யாங்கிற விஷயம் மோக்ஷா மித்யாங்கிற ஞானத்தினால நான் மோட்சத்தை அடைகிறேன் பிரம்மனுக்கும் மோக் பேர் இருக்கு அது வேற பெரும்பாலும் மோக்ஷம் மித்யாங்குறதுதான் அதிகமாக சொல்லப்படும் ஆனால் இந்த நமக்கு விவகாரத்தில் நம்ம துக்கத்திலேருந்து விடுபடணும்னு நினச்சிதான் விசாரம் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா சாஸ்திரங்களும் துக்க சுக பிராப்தையே பிரவர்த்தன்தே சர்வாணி சாஸ்திராணி துக்க நிவர்த்தையே பரமானந்த பிராப்தையே பிரவர்த்தன்தே எல்லா சாஸ்திரங்களும் இருந்து விடுபடுவதற்காகவும் பரமானந்தத்தை அடைவதற்காகவும் தான் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து விசாரம் எதுக்காக பண்றோம் சொப்ப இந்த ஜாக்கிரத அவஸ்தையில் இருக்கிற அனுபவங்கள்லாம் நமக்கு சத்தியமா கேள்வியில தான் நம்ம இருக்கோம் சாஸ்திரம் சொல்லுகிறதுக்காக ஜாக்ரத் பிரபஞ்ச மித்யாத்த நிரூபணத்துக்காகத்தான் நாம் வந்து சொப்ர பிரபஞ்சத்தை மித்யான்னு தவிர சொப்ர பிரபஞ்சம் மித்யான்னு சொல்லுவதன் மூலம் ஜாகிரத் பிரபஞ்சத்தை சத்தியம்னு சொல்றதுக்காக நாம் ஆராய்ச்சி பண்ணலைக்குள்ள சத்தியமா இருந்தாலும் பிரபஞ்சத்துக்கு வந்த உடனே பிரபஞ்சம் மிச்சயாயிடுறது அதை ஒத்துக்கிறேன் நீ சொல்ற நான் என்ன சொல்றேன் வேதாந்த திருஷ்டியில பிரம்ம திருஷ்டியில ஆத்மதிஷ்டில சைதன்ய திருஷ்டியில பார்க்கும் பொழுது ஜாகிரத் பிரபஞ்சமும் மிச்சியான்னு சொல்றதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிளே யூஸ் பண்ணிருக்கேன் நீ அது ஜாகிரதையா புரிஞ்சுக்கோ அப்படியே நீ சொன்னாலும் காரணம்னு சொல்றேன் சரி நான் ஒத்துக்கிறேன் சரிப்பா ஒத்துக்கிறேன் பிரபஞ்சம் காரியம் ஜாகிரத் பிரபஞ்சம் காரணம் ால இது வைத்துக்கொண்டாலே இது வந்து அந்த இது வந்து அந்தய காரணம் இல்ல இது ஒரு கோணத்துல பார்த்தா காரணம் பிரியில பார்த்தா நீங்க பேசுறம் ஆனா காரணமா இருக்கிறதுனால சத்தியம் ஆயிடாது அதுக்கு ஒரு காரணம் இருக்கு போல வெறும் நாமந்தான் உண்டாயிற்று பிரம்மன் ஆகாசத்துக்காவது இன்னொன்னுக்கு அவகாசம் கொடுக்கறதுக்கு இடம் இருக்கு ஆனா பிரம்மன் நிரவகாசரூபகா பிரம்மன் நிரவகாசஸ்வரூபகா அந்த திருஷ்டியில எடுத்துட்டாலும் பிரம்மனுடைய திருஷ்டியில இது மித்யா ஆகவே ஜாகிரத் பிரபஞ்ச பிரபஞ்சா ஜாகத் பிரபஞ்ச திருஷ்டியா மித்யா தசா நிருபாதிக்க நிர்விகார நிரவகாச நிரவய பிரம்ம திருஷ்டியா ஜாக்ரத் பிரபஞ்சோபி மித்யா அப்படி சொன்னாங்க நான் அடுத்தது சொன்னார் யாருன்னா இன்னொரு காரணம் சொல்ற அது அடுத்த காரியம் வரப்போறது இப்ப இதெல்லாம் தான் இங்க ஆரம்பிக்கிறார் பார்ப்போம் இதை படிக்கலாம் தேத்துஷிய <province> <inhale> ஸ்வப்னா இத்தன நம்ம பேசின தேத்து இஷ்டத்தை இனம் ஸ்வப்ன கனவு தேத்து தேத்துனேத்து தனக்கு காரணத்தை கூறுகிறது விரும்புகிறது ஸ்வப்னம் தனக்கு காரணத்தை விரும்புகிறது இல்ல நம்ம சொல்ற சொனத்திற்கு காரணமாக ஜாக்ரத் பிரபஞ்சம் இருக்கிறது என்பது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் சொப்ன பிரபஞ்சமானது தனக்கு காரணத்தை சார்ந்திருக்கிறது தனக்கு காரணத்தை சார்ந்திருக்கிறது இப்படின்னா நான் சொல்ற வார்த்தைகள் குறிச்சுக்கலாம் சொப்ன பிரபஞ்சமானது தனக்கு காரணத்தை சார்ந்திருக்கிறது காரணமாகிய பிராக்கெட்ல போடுவோம் ஜாகிரத் பிரபஞ்சத்தை சார்ந்திருக்கிறது ஏன்னா கிரகணாத் கிரகணாத்துனா என்ன அர்த்தம் கிரகணாத்துன்னு சொன்னா கிராஹ்ய கிராக ரூபேண கிரகணாத் அப்படி போட்டுக்கலாம் எல்லாம் வந்து நாம தான் நிறைய அத்தியாகாரம் பண்ணி ஃபில்லப் பண்ணிக்கணும் நம்ம சந்திரமா சூரிய கிரகணமா என்ன கிரகணம் அங்கும் கிரகிப்பவன் என்பது கிரகிக்கப்படுவதால் கிரகிப்பவன் கிரகிக்கப்படுவது என்பது கிரகிக்கப்படுவதால் இந்த கிரகிப்பவன் கிரகிக்கப்படுவது என்பது கிரகிக்கப்படுவதால் அதற்கு காரணம் இருக்க வேண்டும் இப்ப இங்கிரத அவஸ்திரம் என்ன கேட்கிறோம் அதே மாதிரி அறிபவன் அறியப்படு பொருள் எல்லாம் இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னு கேட்கிறோம் அதுக்கு காரணம் ஜாகிரத் பிரபஞ்ச அனுபவத்து எப்படி ஜாகிரத அவஸ்தில நாம வந்து கிராஹிய கிராக கிரகணம் இருக்கிறதோ புரிஞ்சுக்கணும் எப்படி ஜாகிரத அவஸ்தையில் கிராஹ்ய கிராக கிரகணம் இருக்கிறதோ என்னது கிராஹ்ய கிராக கிரகணம்னா என்ன சொல்றது கிராஹ்யம் கிரகிப்பவன் கிரகிப்பவன்னா என்ன அர்த்தம் பற்றுபவன் சரி வராது போறோம் இதே புரிய கிரகிக்கிறதுனா புரியுறது இல்லையா கிரகிச்சியா நீ நான் சொன்னதை கிரகிச்சிண்டியோ அப்படின்னு கேட்கறோம் புரிஞ்சின்றியா அப்படின்னு கேட்கறோம் அதே வச்சுப்போம் இல்லாட்டி நவகிரகம் சுத்தும் கிரகணாத் ஜாகரித்தவது கிரகணா அப்படி போடுறோம் தத் ஸ்வப்னா தத் தேது இஷ்யத்தே அப்படி போடுறோம் கனவானது தத் தன் காரணத்தை இஷ்யத்தே நாடுகிறது சார்ந்திருக்கிறது வேண்டுகிறது என்ன போட்டுக்கலாம் ஏற்றாக வேண்டும் அப்படின்னு போல இஷ்யத்தைங்கிறதுக்கு விஷ்ணு தேவானந்திரி டிப்பணித்ங்கிறது சகாரணா கிரகணா ஜாகரித்தவது அப்படி போடணும் ஸ்வப்னா ஹேத்து யுக்தா காரணயுக்தா சகாரணா அப்படிலாம் போட்டுக்கலாம் ஸ்வப்னமானது காரணத்தை உடையது கிரகிப்பவன் கிரகிக்கப்படுவது என்பது இருப்பதால் விழிப்பு நிலையைப் போல விழிப்பு நிலையை போல து ஆனால் து ஆனால் அல்லது மேலும் இப்படி எல்லாம் போடணும் தசைவ ஜாகரிதம் இஷ அதற்கு காரணமாக இருப்பதால் அவனுக்கே ஜாகிரதவை சத் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறது புரியுறதோ தமிழ்ல என்ன போட்டிருக்கு படிக்கிறேன் நானே படித்தோம் சொப்பனத்தில் ஜாகிரதம் போல் கிக்கப்படுவதால் ஜக்கிரதத்தை உடைத்தாயிருக்கிற அதாவது ஜிரத்தின் காரியமாக சொல்லப்படுகிறது ஜாக்ரத்தின் காரியமாயிருப்பதால் ஜாவஸ்தை இருப்பதாக சொல்லப்படுகிறது இதான் ரொம்ப முக்கியம் ஜாகிரதாவஸ்தை சாகரித்த மிஷியத்தே எவன் ஸ்வப்ன திரஷ்டாவோ அவனுக்கே ஜாகிரதாவஸ்தை இருப்பதாக சொல்லப்படுகிறது ஜிரதம் போல் ஸ்வப்னம் கிரகிக்கப்படுவதால் ஸ்வப்னம் கிரகிக்கப்படுவதால் ஜாகிரதத்தை ஹேத்துவாய் உடைத்தாய் இருக்கிற தத்தேதுவாத்துங்கிறது தத்தேதுவாத்தின் அர்த்தம் ஜாகிரத்தை ஹேத்துவாய் உடைத்தாய் இருக்கிற அதுக்கு விளக்கம் அதாவது ஜாகிரதத்தின் காரியமாக ஸ்வப்னம் சொல்லப்படுகிறது ஜிரவா இருக்கிற அதாவது ஜாகிரத்தின் காரியமாக சொல்லப்படுகிறது ஜாகிரத்தின் காரியமாக இருப்பதால் அவனுக்கே ஜாகிரத அவஸ்தை இருப்பதாக சொல்லப்படுகிறது ஸ்லோகத்தில் நீங்க சேர்க்க முடியுமா இந்த காரிக வாக்கியங்களை இந்த அர்த்தத்தை எல்லாம் கவனமாக இல்ல அதில் இருக்கிறது அப்படியே போட்டான்னு ஒன்றுமே புரியாது காரிக்க இருக்கிற வரிகளுக்கு அப்படியே அர்த்தம் போட்டோம்னா ஒன்றுமே புரியாது கிரகிக்கப்படுவதால் ஜாகிரதாவஸ்தையைப் போல இப்படி சொன்ன கிரகிக்கப்படுவதால் ஜாகிரதாவஸ்தையைப் போல அதற்கு ஹேதுவான சொப்பனம் இருக்கிறது இருப்பதாக கருதப்படுகிறது என்ன காரணம் இருப்பதால் அதற்கே ஜ உண்மை என்று சொல்லப்படுகிறது காரணமாக இருப்பதால் அந்த தசைவர் திரஷ்டாவுக்கு ஜாகரிதம் சத் இஷ்யே ஜாகிரத அவஸ்தை சத்தியம் என்று சொல்லப்படுகிறது அதுக்கு பதில் சொல்லியாச்சுன்னா அது காரணம் சொன்னா அதுக்கு இன்னொரு காரணம் சொல்லுவோம் அதுவும் காரியா ஆக சொன கா காரியமாக இருப்பதால் ஜாக்ரத் வந்து என்ன சொப்ன காரணத்துவா சொனம் காரியமாக இருப்பதால் ஜாகிரத் காரணமாக இருப்பதால் ஜாகிரத அவஸ்தா சத்தியம் சொப்னாவஸ்தா மித்யா மித்யான்னு சொல்லக்கூடாது மித்யா ஜாகிரத அவஸ்தையை சொல்லேன்னு சொல்கிறான் நம்ம என்ன சொல்கிறோம் கேட்க நல்லா இருக்கு அவிசாரித்த ரமணீயம் விசாரம் பண்ணலனா கேட்க நல்லா இருக்கு ஆனா நமக்கு திருஷ்டாந்தமாக வச்சுருக்கோம் ஜாகிரத அவஸ்தையை நீ சத்தியங்கிற எண்ணத்தை விட்டையானா உனக்கு இந்த சம்சாரம் இருக்காதுங்கிறதுக்காக தான் இருக்கேன் நீ கடைசியில சாலிடா சம்சாரத்தை நிரூபணம் பண்ணிட்டு இருக்கேப்பா அப்படிங்கிற அடுத்த இதை மேலும் விளக்கி சொல்லுகிறார் கவுடபாதாச்சாரியர் இது நாற்பத்தி நான்காவது ஸ்லோகம் வரைக்கும் இது போய்கொண்டே இருக்கிறது பார்க்கலாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் சொல்லி இன்னும் மூன்று வகுப்புகள் தான் இருக்குது நமக்கு ஏதாவது முடிக்க முடியுமா பார்க்குறேன் எந்த இடத்துல முடிக்க முடியுமோ முடித்து நிறைவு செய்கிறேன் ஆனால் நீங்கள் எல்லோரும் ரொம்ப பொறுத்துக்கணும் நானும் நிறைய கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லிகிட்டுருக்கேன் நீங்களும் எல்லாம் சிரமப்பட்டு வந்திருக்கீங்க உங்களை உங்களுடைய காலமும் ரொம்ப உயர்ந்தது என்னுடைய காலமும் உயர்ந்தது என்றை முறையாக பயன்படுத்தி எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ முயற்சி பண்ணி சொல்கிறேன் ஹரி ஓம் ஜாகிரதாதித்ரயோன்முக்தம் ஜாகிரதாதிமயம் தசா ஓங்காரை கசுசம் வேத்யம் எத்தம் தன்னியகம் ஈஸ்வரோ குருராத் மூர்த்திநே வோமவத் தேயதமூர்த்தேயனதுள்ளேனின்று அனந்தஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவிநாயேன் செய்யுமாற்ங் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்திஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிக்கீ ஜன்மாதா புவனேஸ்வரி தேவிக்கீ சத்குருநாசஸ்வாமிகி